அவர்கள் கூறியதாவது நபிசல்லாகும் அலேஹி வசலம் அவர்கள் ஹஜ்ஜின் போது தங்கள் தலைமுடியை கலைந்தார்கள் அவர்களது முடியிலிருந்து முதன் முதலாக அபு தலுகா ரதிகளாகவும் அவர்கள் எடுத்தார்